தூ சுைரனு தூஸ்ூச்ச தவது சுத்தி தூஷ்ணீம் சதேவோமிரசீத்யே அதில் சதேவ சோமிய இதமக்ர ஆசித் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத்தாக மட்டுமே இருந்தது அது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது இவைகள் எல்லாம் என்பதற்கு விளக்கம் சொன்னார் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிறகு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஸ்தூல பூதங்கள் ஸ்தூல சூக்ஷம பூதங்கள் இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அதற்கான விஷயங்கள் நாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட சொர்க்கலோகம் நரகலோகம் போன்ற அனைத்து லோகங்களும் எதெல்லாம் இன்றும் சொல்லாமல் இருக்கும் அவைகள் எல்லாம் எவைகள் எல்ல இவைகள் அப்படின்னாலே எல்லாம் இவைகள் அனைத்துங்கிறது பிரம்மனைத் தவிர மிச்சம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத்தாகவே இருந்தது இவைகள் இதம் அப்படிங்கிறது சொல்லிட்டார் சத்தாக மட்டும் இருந்ததுங்க சத் பிரம்மனாக மட்டும் சொல்லும் பொழுது நாமரூபங்கள் இல்லை என்ற கருத்து நிரூபிக்கப்பட்டது இந்த நாமமும் ரூபமும் தான் சிருஷ்டி அது இல்லைன்னு அந்த பிரம்மன் எப்படிப்பட்டதாக இருந்தது ஒன்றாக இருந்தது அது மட்டும் இருந்தது இரண்டு அதற்கு வேறாக இனி இல்லை மட்டும்னா ஒன்றாக அது மட்டும் இரண்டற்றதாக இருந்தது ஒன்றாக அப்படிங்கிறதுக்கு ஸ்வகத பேதம் இல்லை அப்படின்னு பார்த்தோம் உறுப்புக்கள் இல்லை ஒரு மரம்னா இலை கிளை காய்கள் கனிகள் அப்படி உறுப்புக்களாக இருக்குது மனுஷை உடம்பெடுத்துட்டால் தலை கையை கால் இப்படிலாம் உறுப்புக்கள் அற்றது அந்த பிரம்மன் அது ஏக்கம் அது மட்டும் இருந்ததுங்கும்போது சச்சாதிய பேதம் இல்லை ஒரு மனிதனுக்கும் இனியொரு மனிதனும் ஒரே இனத்துக்குள் உள்ள வேறுபாடு அந்த வேறுபாடும் இல்லை ஒரு பிரம்மனைப் போல் இனியொரு பிரம்மன் இல்லை இது சச்சாதிய பேதம் ஒரு ஜாதி அந்த ஜாதிக்குள் உள்ள வேறுபாடு அந்த இனத்துக்குள் உள்ள வேறுபாடு ஒரு சிங்கம் இனியொரு சிங்கத்தை போல் இல்லை அப்படி இருக்கிறதுனால ஒரு சிங்கம் இருக்குது அதே இன்னொரு சிங்கம் இருக்குது அப்படி ஒரு பிரம்மனை போல் இனியொரு பிரம்மன் இருக்குமான்னா அப்படி இல்லவே இல்லை அது அந்த மட்டும் ஏவம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் பார்த்தோம் பிறகு அத்விதீயம் அதற்கு இரண்டாவதாக ஏதாவது இருக்குமா பிரம்மனைக்கு வேறான குணம் உள்ளது மனிதனுக்கு வேறாக மிருகங்கள் இருக்குது கல் மண் எல்லாம் இருக்குது அப்படி பிரம்மனுக்கு வேறாக வேறு ஏதாவது இருக்குமா என்றால் அது விஜாதீய பேதம் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அது அத்விதீயம் இரண்டற்றதாக அதற்கு இரண்டாவதாக அதற்கு வேறான குணமுடையது எதுவுமே இல்லை இது ஏகம் ஏவம் அத்விதீயம்னு பார்த்து நிரூபணம் பண்ணி முடித்தோம் அந்த மந்திரத்தில் சத் மட்டும் இருந்தது இதம் இவைகள் அனைத்தும் அதுக்கு பார்த்தாச்சு ஏகம் ஏவம் அத்விதீயம் பார்த்தாச்சு இது பிரம்மனுடைய லக்ஷணத்தை பார்த்து முடித்தோம் இடையில் அடுத்த வார்த்தை அந்த மந்திரத்தில் வந்தது இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அசத் மட்டுமே இருந்தது அதுவும் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்ததுன்னு சொல்லி சூன்யவாதி சொல்கின்றான் நாஸ்திகர்கள் மாதிரி தான் ஒன்றுமே திடீர்னு எல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல கடவுள் படைச்சார் அவங்க ஒத்துக்கிறது இல்லை அப்படியே எல்லாம் வந்துருச்சு அதான் இயற்கையாக வந்துடுச்சு அதுக்கு இயற்கைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறது அது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இல்லாமையிலிருந்து இவைகளெல்லாம் வந்ததுன்னு அவன் சொன்னான் அதை கண்டனம் பண்ணி அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி சூன்யவாதத்தை நிராகரணம் பண்ணார் அதில் அப்படி சூன்யம் இருந்ததுங்கிறான் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சூன்யம் மட்டும் இருந்ததுன்னு சொன்னான் இருந்ததுங்கிற வார்த்தை சொல்கிறான் சூன்யம்னா இல்லை இல்லாமல் இருந்தது அங்கே காற்றி வருது நிறுவனம் பண்ணுற இருளும் ஒளியும் சேராது சூரியனும் இருளும் என்றும் சேரவே முடியாது அது மாதிரி இல்லாமல் இருந்ததுங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லி அவர் நிறைய நிரூபணம் பண்ணார் ஒரு இருமைக்காக ஒன்று சொன்னான் பிர காலதத்துவம் முன்புன்னு ஒன்று சொல்கிறீங்க அப்போ காலம்னு ஒன்று இருக்குது பிரம்மன் ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது காலம்ங்கிறது உண்மையிலே இல்லவே இல்லைன்னு நிரூபணம் பண்ணார் எதற்காக முன்பு என்ற வார்த்தை சொல்லப்பட்டது சிஷியர்கள் மனதில் காலதத்துவம் இல்லாமல் சிந்திக்க முடிவதில்லை தேசமும் டைமும் இல்லாமல் நம்ம மைண்டில் எதுவுமே ஏறாது அப்படித்தான் இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் டைமு ஸ்பேஸ் இல்லாமல் நம்மளால் சிந்திக்க முடியாது அதுக்குள்ளே இருக்கும் அப்போ அது இருக்குன்னு சொல்லிட்டு அது இல்லை நிறுவனம் பண்ண வேண்டியது இருக்கு அதற்காக சொல்லப்பட்டது காலதத்துவம்னு சொன்னார் பிறகு இந்த விசாரமெல்லாம் எதுக்குன்னா தத்துவம் புரிஞ்சுக்கிறது வரைக்கும் இந்த எல்லா விசாரமும் புரிஞ்சு போச்சா அங்கே மௌனத்தை தவிர ஒன்றும் இல்லை அங்கே சந்தேகங்களும் இல்லை அந்த சந்தேகங்களுக்கு பதிலும் இல்லை இப்போ எதுக்கு எதெல்லாம் சொல்கிறோம் அது புரிகிறது வரைக்கும் சொல்கிறோம் சரி குரு சொல்கிறாரு அவர் புரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படின்னா மற்றவங்களுக்கு விளக்குவதற்காக சொல்கிறார் உண்மையிலேயே தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா எந்த சந்தேகம் கேட்டாலும் அந்த சந்தேகத்திலையும் தோஷம் இருக்கும் அந்த சந்தேகத்துக்கு சொல்கிற பதிலையும் தோஷம் இருக்கும் இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துருவார் ஆனால் சிஷ்யர்களுக்கு புரிகிறது வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் பிறகு அந்த பிரம்மன் அந்த அத்வைதமான பிரம்மன் ஏகம் ஏவம் அத்வைதீயமான அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நாற்பதாவது ஸ்லோகத்தில் ஒரு ஆறு லட்சணம் சொன்னார் அந்த பிரம்மன் அசைவற்றது ஒரு எது முழுமையாக இருக்கோ அது அசைய முடியாது பார்த்தோம் குடத்தில் தண்ணி நிறையா வச்சு மூடியாச்சுன்னா குளுங்காது அசையவே அசையாது இளநீர் கூட நிறையா ஃபுல்லாக இருந்தால் அசையாது முழுமைன்னு சொன்னாலே அங்கே அசைவு வருகாது அசைவதற்குரிய ஒரு இடம் இல்லையே பிறகு ஆழமானதுன்னார் ஆழம் சொன்னாலே புரிவதற்கு கடினமானதுன்னு அர்த்தம் அதை உயர்ந்தது எதுவும் இல்லைன்னு ஒரு அர்த்தம் இப்படி அதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் பார்த்து முடித்தான் பிறகு இருளும் அற்றது ஒளியும் அற்றது இருளையும் ஒளியையும் அறிவிப்பது இருளையும் ஒளியையும் காட்டுவதுன்னு சொல்லலாம் அல்லது இருமைகள் அற்றது அங்கே நன்மை தீமை உயர்ந்தது தாழ்வு எல்லா எல்லாமே அந்த ரெண்டு இருமைகள்தான் இருக்குது குளிர்ச்சி வெப்பம் இந்த குளிர் வெப்பங்கிறதோட பாருங்கள் ரிலேட்டிவாக சொல்ல முடியும் இந்த இருமைன்னு வந்துருச்சுன்னா ஒன்று ஒருத்த உயரமானவன்னு சொல்கிறான் குட்டையானவன் சொல்கிறான் எப்படின்னா ஒரு அளவுகளை வச்சுதேன்னு சொல்கிறோம் எல்லாமே ஐம்பது அடி உயர் நீங்கள் ஒரு பற அடி உயரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் யாராவது குட்டையானவன்னு சொல்ல முடியுமா ஆறடி உயர மனுஷன் எல்லோரும் இருந்தால் ஒரு நாலடி மனுஷன் இருந்தால் அவனை குட்டைன்னு சொல்லுவான் எல்லாமே நாலடி இருந்தால் குட்டைங்கிற வார்த்தைக்கு அங்கே பயன் இல்லை குட்டைங்கிறத உயர்ந்ததுங்கிறதோ அளவே இல்லை ஒரு கோடு சிறுசா பெருசான்னு கேள்வி கேட்டாலே பக்கத்தில் ஒரு கோடை போடுறதையும் சொல்ல முடியும் அப்போ இந்த இருமை என்பது ஒரு ரிலேட்டிவ் அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் நல்லதுன்னு எப்படி சொல்கிறான் கெட்டதும் எப்படி சொல் ஏதோ ஒரு அளவுகள் வச்சுருப்பான் ஒரு ஊரில் எல்லோருமே மோசமானவனாக இருக்கான் ஒருத்தன் கொஞ்சம் நல்லது பண்ணால் அவனை மாதிரி உத்தமை இல்லைன்னுருவோம் எல்லோருமே நல்லவனாக இருந்தால் அது நல்லவன் சொல்கிறதுக்கே இடம் இல்லை இந்த இருமை என்பது ஒன்றை சார்ந்து தான் சொல்ல முடியுமே ஒழிய இல்லவே இல்லை இருளும் அற்றது ஒளியுமற்றதுன்னு சொன்னார் பிறகு நாமமற்றது ரூபமற்றது இறைவனுக்கே சொல்கிறோம்ல ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளியனம் கொட்டோமோ இந்த நாமமும் ரூபமும் வந்து போவது அந்த பிரம்மனுக்கு ரெண்டும் இல்லை எங்கும் வியாபித்திருப்பது இப்படி ஒரு ஆறு லட்சணம் நாற்பதாம் ஸ்லோகத்தில் சொன்னார் போன கிளாஸில் அதெல்லாம் பார்த்தோம் பிறகு சூன்யவாதிக்கு பிறகு தர்க்கவாதி வர்றான் பூர்வபக்ஷி எதிராளி அவன் என்ன சொன்னான்னா நீங்கள் இந்த நான்கு பஞ்சபூதங்களும் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒத்துக்குருவான் இவை எல்லாம் வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறீங்க அது அதுக்கு தோற்றமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க பரவாயில்ல நாங்களும் ஒத்துக்கிறான் அவன் என்ன சொல்வான்னா இந்த பஞ்சபூதங்கள் அழியும் ஆனால் முழுசாக அழியாது பரமானு வரைக்கும் செல்லும் இப்போ எல்லாம் உடச்சி பிரித்து அணுங்கிற அளவுக்கு வந்துடும் எல்லா அணுவும் பார்த்தீங்கன்னா பிரித்தீங்கன்னா நீருக்கு நீரில் வந்து ஒரு அணு இருக்கும் ஆக்சிஜன்கிற வாயில் ஒரு அணு இருக்கும் ஹைட்ரஜன்கிற வாயில் ஒரு அணு இருக்கும் இரும்புக்கு ஒரு அணு இருக்கும் தங்கத்துக்கு ஒரு அணு இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் சயின்ஸ் படி சொல்கிறேன் அப்போ எல்லா அணுக்குள்ளே என்ன இருக்குது இந்த எலக்ட்ரானியட்ரான் புராட்டனுடைய வீதாச்சாரத்தை தங்கத்தில் இருக்கிறது இரும்பில் இருக்க அதை ஒரே மாதிரி மாற்றிட்டோம் இரும்பு தங்கமாக மாறிடும் தங்கத்தில் இருக்கிறது அந்த இரும்பில் இருக்க வீதாச்சாரம் கொண்டு வந்தால் இரும்பு தங்க இரும்பாக மாறிடும் அப்போ அந்த அது வந்து பரமானுங்கிறான் இந்த நான்கு பூதங்களும் பரமானு வரை செல்லும் அவனுக்கு பரமானும் சத்தியம் நம்மளுக்கு பரமானும் சத்தியம் கிடையாது அதனால் நீ நான்கு பூதம் அழிஞ்சு பரமானு வரைக்கும் போகணுன்னு சொல்கிறீங்க ஏற்றுக்கிறேன் ஆகாசமே இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அதை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி தர்க்கவாதி நிறுவனம் பண்ணுறான் ஆகாசம் இல்லைங்கிறத ஒன்றால் கற்பனையே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம் இந்த பஞ்சபூதம் இல்லாத ஆகாசத்தை நீ எங்கே பார்த்த நாலு பூதம் இல்லாமல் ஆகாசம் நீ நாலு பூதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆகாசத்தை மட்டும் ஒத்துக்கிறதா இருந்தால் நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை நீ எங்கு பார்த்தாய் பார்க்கவே முடியாது நிரூபணம் பண்ண போன க்ளாஸில் உண்மையிலே சைன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம ஆகாசத்தை பார்க்கவே இல்லை தெரியுமா பார்க்க முடியாது இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஆகாசமாக காத்தா ஏறு தானே இருக்குது சரி வேற லோகம் ஏற இல்லாத லோகத்துக்கு போய் பார்க்கலாம்னா அந்த லோகத்தில் அந்த பூதம் இருக்கும்ல மண்ணு கல் இருக்கு நாம் உடம்பு இருக்கணுமே நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை கிரகிக்க முடியாத சாஸ்திரம்னு சொல்லுது உண்மையிலே நாம் கிரகிக்கலை சாஸ்திரம் இருக்குதுன்னு சொல்லுது அவ்வளோதான் அதுக்குள்ளே ஆகாசம்னு தோன்றுனது இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறான் இதெல்லாம் ரொம்ப சட்டில் பாயிண்ட் சிந்திச்சு பார்த்தா புரியும் அதனால் நீ ஆகாசம் இருக்குன்னு சொல்கிறதே ஒத்துக்கிற முடியாது நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை உன்னால் கிரகிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னான் பிறகு அவன் வந்து இல்லை நான் நான்கு பூசம் இல்லாத ஆகாசத்தை நான் பார்த்துக்கிட்டு தெரிவி சொன்னா கூட நீ பார்க்க முடியாது அவர் உதாரணம் சொன்னார் இருளும் ஒளியும் இல்லாத ஆகாசத்தை எங்காவது பார்க்க முடியுமான்னு என்கிறார் ஒன்று லைட்டை பார்த்துருப்பேன் வெளிச்சத்தை இல்லாட்டி இருளை பார்த்துருப்ப இருளும் இல்லாத ஆகாசத்தை எங்கு பார்த்தாய் நீ சொல்லுன்னு கேள்வி கேட்டார் கேட்டுட்டு நீ பிரத்ய பிரமாணத்தினால் இந்திரியங்களினால் ஆகாசத்தை பார்த்தேன் என்று சொன்னால் அவன் மதப்படி ஆகாசமும் பிரத்யட்ச பிரமாணத்துக்கு வராதது தான் அவனே சொல்கிறான் பிரத்யக்ஷப் பிரமாணத்தில் வராதுன்னு சொல்கிறான் நிரூபணத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கான் எப்படி பார்த்தாலும் இந்த ஆகாசம் பிரத்யட்ச பிரமாணத்திற்குள் வராது அவன் தர்க்கவாதிக்கு என்னென்னிங்கன்னா எதுவுமே பிரத்யட்ச பிரமாணம் கிடையாது அவன் அனுமானம் பண்ணித்தேன்னு சொல்லுவான் இப்போ இது இருக்குன்னா என் நான் கண்ணில் பார்த்தேன் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லி அதனால் எனக்கு கண்ணில் இருந்த பொருள் இருக்குன்னு சொல்லுவான் அப்படி ஆகாசமே பிரத்யக்ஷப் பிரமாணத்துக்கு வராதுன்னு அவன் சொல்கிறான் ஏற்கனவே சொல்லியிருக்கான் ஏன்னா தர்க்கத்தினால் நிரூபிக்க முடியுமா அவன் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த பிரத்யக்ஷப் பிரமாணத்தில் வராத ஆகாசத்தை நீ இருக்கு என்று சொல்லும் பொழுது நான் இந்த பிரத்யட்ச பிரமாணத்திற்கு வராத இந்த பஞ்சபூதங்களும் இல்லாத பிரம்மனை நான் இருக்குதுன்னு சொல்கிறேன் உனக்கு பிரமாணமே கிடையாது எங்களுக்கு வேத பிரமாணம் இருக்குது பிறகு அனுபவ ரீதியாக சொல்லுவோம் அதெல்லாம் நிரூபிக்க போகிற அதனால் நீ சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நாற்பத்தி மூணாவது சுலோகத்தில் சொன்னார் பிறகு நாற்பத்தி நாலாவது இருக்கா இப்போ அதில் என்னென்னங்கன்னா இந்த கருத்தை நிறைவு பண்ணுறார் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி தோன்றுவதற்கு முன்பு சத் மட்டும் இருந்ததுங்கிறார்ல அது சத்து இருந்தது என்பதை நிறுவனம் பண்றீங்க விளக்கம் பார்த்தாச்சு ஏவத்துக்கு விளக்கம் பார்த்தியா பிரம்மன் சத்தாக இருந்தது அது எப்படி சொல்றது அவன் சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு முடிச்சாச்சு இப்ப நம்ம வழிப்படி சொல்றேன் சத்து இருக்குங்கிறத நான் சொல்றேன் எப்படி சொல்றோம்னா அதை நிலைநாட்டுறார் சத்வஸ்துவானது அனுபவிக்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான கருத்து சத் பிரம்மன் அனுபவிக்கப்படுகிறது அனுபவத்துக்கு வராதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அனுபவிக்கப்படுகிறது அந்த சத் சுத்தமான சத் நாமரூபங்கள் இல்லாத சத்வஸ்து அனுபவிக்கப்படுகிறது இதுவும் சத்வஸ்து தான் தோற்றத்துக்கு நாமரூபமாக இருக்குது இதெல்லாம் நம்ம சொல்றதில்லை இந்த நாமரூபங்களே உருவாகவதற்கு முன்பு இருந்த சத்வஸ்து அந்த பிரம்மன் அந்த ஆத்மஸ்வரூபம் அனுபவிக்கப்படுகிறது எப்பொழுது அனுபவிக்கப்படுகிறது மனம் சாந்தமாக அமைதியாக இருக்கும் பொழுது அந்த பிரம்மன் அனுபவிக்கப்படுகிறது மனம் அமைதியாக என்னமே இல்லாமல் இருந்தால் சூன்யம் சொல்லிரலாமல் இல்லாது சூன்யம் கிடையாது அது இருக்கிறது என்ற அந்த ஒரு பிரம்ம வசதி அனுபவிக்கிறோமே மன மனத்தில் என்னமே இல்லைன்னு சூன்யம் சொல்லிடுவான் அப்படியும் கிடையாதுன்னு சொல்லி இந்த நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் நிரூபணம் மண்டர் இதில் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம் இந்த அனுபவங்கிறது வேதத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை அதே சமயம் ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணுற வார்த்தை நாம் எல்லோரும் என்ன சொல்வாங்கன்னா நான் பல வருஷம் வேதாந்தம் படிச்சுருக்கேன் எனக்கு ஆத்மா பிரம்ம தத்துவம் நல்லா விளங்கிருச்சு அனுபவத்துக்கு வரல எனக்கு ஆத்ம தத்துவம் புரிகிறது பிரம்மதத்துவம் புரிகிறது ஆனால் நான் பிரம்மங்கிற எனக்கு அனுபவம் வரலையே நான் ஆத்மாங்கிற அனுபவம் வரலையே அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது ஏன்னு சொன்னால் ஒரு அனுபவம் வரணும்னா அவங்க ஏன் அந்த எண்ணம் வருதுன்னு சொன்னால் ஒரு அனுபவம் வரணும்னா மூணு விஷயம் இருக்கணும் நான் நான் ஒருத்தன் இருக்கணும் அந்த அனுபவிக்கிறவ இருக்கணும் அனுபவி அனுபவிப்பதற்கு ஒரு பொருள் இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கணும் அந்த விஷயத்தை கிரகிக்கிற கருவி இருக்கணும் இப்போ இந்த புஸ்தகம் இருக்கிறது இந்த புஸ்தகம் என்ற அனுபவம் எனக்கு வர வேண்டும் என்றால் நான் ஒருத்தர் இருந்தாகணும் கண்ணு இருக்கணும் கட்டாயம் புஸ்தகமும் இருக்கணும் அப்போ தான் நான் புஸ்தகத்தை பார்த்துருக்கேன் புஸ்தகம் இருக்குங்கிற எனக்கு அனுபவம் வரணும் இந்த அனுபவத்தை பார்த்துட்டு இது மாதிரி அனுபவம் அந்த பிரம்மனுக்கு அந்த செட்பிரமனுக்கு வருவோன்னு நினைக்கிறதுனால அனுபவத்துக்கு வராது நினச்சிக்கிட்டு இந்த பிரம்மன் அப்படி இல்லை இந்த அனுபவம் இல்லை அது எப்பொழுதும் சுயமாக அனுபவமாகவே இருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் போன கிளாஸ்லேயும் சொன்னால் கண் திறந்திருக்கிற பொழுது கண் இருக்கான்னு அதை பார்க்குறேன் இது புஸ்தகம்னு எனக்கு கண்ணை பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ கண் எனக்கு கண் இருக்குங்கிற அனுபவம் எனக்கு இருக்குது இது பொருள் லைட்டை பார்க்குறேன் அவங்க லைட்டை பார்க்குறேன் கண்ணு பார்த்து கண் இருக்குது அப்படின்னு அனுபவம் கண்ணை மூடி இருக்கேன் எனக்கு விஷயம் இல்லை எனக்கு கண் இருக்குங்கிற அனுபவம் இருக்கா இல்லையா கண்ணை மூடி இருக்கிற பொழுது அது கண் இருக்கிற அனுபவம் இருக்குது அதுக்கு கண்ணை வச்சு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை கண் இருக்குது என்பதற்கு கண் தேவையில்லை நம்ம ஏற்கனவே நிறையா உதாரணம் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு விஷயம் வேணும் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா இந்திரியங்களை பயன்படுத்தணும் இல்லாட்டி சத்தம் போட்டு பார்க்கணும் இல்லாட்டி அவர் சத்தம் போடணும் நான் ஒரு இருட்டு அறையில் எல்லா இந்திரியங்கும் ஒரு சப்தம் இல்லை காதலெலாம் போடியாச்சு கண்ணை மூடியாச்சு கையெல்லாம் உட்காந்துருக்கான் நான் இருக்கேங்கிறதுக்கு என்னுடைய இந்திரியங்களை பயன்படுத்தணுமா எந்த இந்திரியத்தவாது பயன்படுத்தணுமா கண்ணை திறந்து பார்த்தேன் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறனுமா காதில் கேட்டு தெரிஞ்சுக்கிறனுமா சுச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணுமா தொட்டு பார்த்து நான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா அது எப்பொழுதும் சுயமாகவே இருக்கிறது அந்த அனுபவம் எப்பொழுதும் இருக்குது இது வித்தியாசமான அனுபவம் அதனால இங்கே குழப்பம் வருது ஒரு பொருள் ஒரு சப்தம் விஷயங்களை அறிய இந்திரியங்கள் தேவை இந்திரியங்களை அறிய மனம் தேவை மனதியும் அறிவது அந்த பிரம்மன் அந்த சுத்த சைதன்யம் அந்த தத்துவம் அதை அறிவதற்கு விஷயங்களோ கருவியோ தேவையில்லை பிறகு என்ன சொல்கிறாரு சொன்ன இந்த மனம் சாட்சி சந்திய சைதன்யத்தால் அறியப்படுது மனசில் எண்ணம் இருக்கிறது என்பதையும் எண்ணம் இல்லை என்பதையும் இந்த சாட்சி சைதன்யம் தான் எப்பொழுதும் விலக்கிக்கொண்டே இருக்கு அப்போதான் உணர்றான் ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த எண்ணமும் இல்லை மனம் ஒடுங்கி போச்சு அப்பொழுது மனதில் எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்தது என்ற ஒரு அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவம் அந்த சாட்சி சைதன்யத்தால் வந்தது அது அசியமாக விளைஞ்சிக்கிட்டு மன அமைதியாக இருக்கும் பொழுது அந்த மனதில் அந்த சாட்சி பிரதிபலிக்கிறது அப்பொழுது என்ன என்ன வருதுன்னு சொன்னால் நான் இருந்தேன் அப்படிங்கிற உணர்வு தூக்கத்தில் வருது பொதுவாக அமைதிய மனசு சஞ்சலமற்று பொழுது அந்த சாட்சி சைதன்யம் அதில் பிரகாசமாக விளங்குகிறது சஞ்சலமற்று விக்ஷேபமற்று இருக்கும் பொழுது அந்த சாட்சி சைதன்யம் அனுபவத்தில் இருத்த வேற என்னமே கிடையாது ஆனால் நான் இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு மட்டும் இருக்கிறது அப்படின்னா இது போன கிளாஸில் ஒரு உதாரணம் கூட சொன்னேன் டிவி ஸ்க்ரீன் சொன்ன திருப்பி போன கிளாஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஆழமான கருத்து மீண்டும் மீண்டும் மனசுல பதிய நமக்கு அதற்காக சொல்கிறேன் டிவி ஸ்கிரீனை பார்க்கும் பொழுது சினிமா ஓடுது அதில் சிரிப்பி வருது சண்டை வருது எல்லாம் வருது டிவி ஸ்கிரீன் அனுபவர் அதில் வந்து நாங்கள் உண்மையிலேயே எதை பார்க்குறீங்க ஸ்கிரீனை பார்க்குறீங்களா படத்தை பார்க்குறீங்களா படத்தையும் பார்க்குறீங்க ஸ்கிரீன்லாம் படம் ஓடுமா ஸ்க்ரீனுங்கிற அனுபவம் உண்மையிலே இல்லையா இருக்குது ஏன் தெரியலை அந்த சினிமா படம் வந்து என்ன பண்ணுன்னா புத்தியை மறைக்குது ஸ்க்ரீனை மறைக்கலை ஸ்க்ரீன் இல்லாட்டி ஸ்க்ரீனை மறைச்சாச்சுன்னா ஒன்றுமே தெரியாது ஸ்கிரீன் இருக்கிறதுனால தான் படமே தெரியுது அது அந்த ஸ்கிரீன்கிற அந்த அறிவு அந்த அறிவை மறைச்சிது ஏன்னா படம் ஓடும் பொழுது படம் இல்லை தியேட்டரில் உட்காந்துருக்கோம் இன்ட்ரோல் விட்டாச்சு அப்போ என்ன பார்ப்போம் ஒரு விஷயம் தெரியல அனுபவம் நேரடியாக இருக்கும் இருக்கும் பொழுது திரைதான் என்ற அனுபவம் என்ற உணர்வு இணைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காமல் இருக்கிறது அது அனுபவமாகவே இருக்கிறது அப்படி சொல்றார் அதற்கு சொன்னி சொன்ன ஓடிக்கிட்டு இருக்கு மூணு மணி நேரம் இந்த படத்தில் அப்போ நான் ஸ்கிரீனைத்தான் பார்க்குறேன் எனக்கு படம் விஷயம் உள்ளே போகக்கூடாது ஸ்கிரீனுங்கிற ஞாபகம் மட்டும் எனக்கு வரணும்னு முயற்சி பண்ணி பார்த்தா முடியுமா ஒரு மணி நேரம் டிவி பார்த்து பாருங்கள் எனக்கு அந்த சிரிப்பு செய்யின்னு வந்தால் சிரிக்கக்கூடாது அழுக செயின் வந்து அழுகக்கூடாது நான் ஸ்கிரீனை பார்த்து புத்தி வருமா முடிய முடியாது கஷ்டம் விக்ஷேபம் வரும் பொழுது அதை தெரிந்து கொள்வது கடினம் அப்படின்னு சொல்லி போன கிளாஸ் இதுவரைக்கும் பார்த்தோம் பிறகு மனசில் விக்ஷேபமே இல்லைன்னா சூன்யந்தானே இருக்குதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் சூன்யம்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கிற எண்ணமும் இல்லை அங்கே இருக்கின்றேங்கிற ஒரு உணர்வு இருக்குது அது இல்லாமல் போகிறதே இல்லை சூன்யம்னா இல்லை இல்லாதது எப்படி எண்ணுவது இல்லாத எண்ணவே முடியாது அதனால் அங்கே சூன்யமும் இல்லை அப்படிங்கிறார் எண்ணம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு இருக்கு ஒரு விஷயம் வேணும் இங்கே எந்த எண்ணமுமே இல்லை அமைதியாக மனம் இருக்கிற பொழுது அங்கு அது சுயம்பிரகாசமாக அது அனுபவமாகவே இருக்கின்றது அப்படின்னாரு அங்கு சூன்யமும் இல்லை ஆனால் இருந்தேன் என்ற எண்ணம் இருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது ஞானிகளுக்கு மனம் திக்ஷேகமற்றி இருக்கிற பொழுது எண்ணம் மற்றும் எண்ணம் ஒடுங்கிருக்கும் மனமே இல்லாமல் இல்லை அந்த மனதில் எண்ணமெல்லாம் ஒடுங்கி இருக்கிற பொழுது அவங்களுக்கு அந்த பிரம்மத்தினுடைய அந்த சச்சித் ஆனந்த சுரூபம் முழுமையாக வெளிப்படுகிறது மனசு வந்து ரயில் நிலையத்தில் இருக்கிற சரி குகையில் இருக்கிற சரி ஒரே மாதிரி இருந்தா அது மோக்ஷா மனம் சஞ்சலம் மற்ற சில பேருக்கு பாருங்க அமைதியாக ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சிருப்பாங்க நல்லா தியானம் பண்ணுவாங்க குகையில் உட்காந்து அவங்க அதில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருவாங்க அது சத்துவ குணத்தில் இருக்கிறது பிரம்மத்தில் இருக்கிறது இல்லை அவங்கள குணம் ரயில் நிலையத்தில் உட்கார வைங்க ஒரு நிமிஷம் இருக்க முடியாது அந்த கஜ கஜா அது பார்த்து அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும் அவங்களுக்கு ஆனால் இந்த பிரம்ம தத்துவத்தை உணர்ந்த ஞானியனுடைய மனம் இங்கே இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் அங்கே இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் இதுதான் மோட்சம்னு சொல்கிறாங்க அந்த ஆனந்தத்திலே மனசு ஒடுங்கி அந்த ஆனந்தம் இல்லை அமைதி இல்லாத நேரம் மனசு சரியில்லாமு வச்சுக்கோங்க அதுக்கு அடிமையாக இருக்குன்னு அர்த்தம் அதில் அடிப்படை சத்துவ குணத்தில் அடிப்படையாக இருக்குன்னு அர்த்தம் இது சத்துவத்தையும் கொட் கடந்தது இன்னொரு உதாரணம் சொன்னால் புரியும் ஏன் இது வெளிப்படுவதில்லை இந்த சத்து சாதாரண மனிதர்களுக்குன்னா இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் இருக்கா இல்லை இல்லையா இருக்குது இருட்டாக இருந்த பகலில் இருட்டாக வெளிச்சம் தெரியுமா ஆனால் சூரியன் தெரியுதா தெரியல இப்ப அங்கெல்லாம் சூரிய வெளிச்சம் இருக்கு சூரியனுடைய ரூபம் தெரியுதா வெளிச்சம் இருக்கு சூரியன் தெரியல ஒரு டைல்ஸ் வச்சிருக்கோம் கொஞ்சம் லைட்டாக தெரியும் சூரிய சூரிய பிம்பம் தெரியும் கொஞ்சம் ஒரு கண்ணாடியை வச்சா பிரைட்டா சூரியனே முழுசா தெரியும் ஏன்னா அதுல எந்த விஷயமும் இல்லை அது சுத்தமா இருக்கு அப்படி இந்த எல்லாருடைய மனதிலும் அந்த சத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கு எல்லா பொருள்கள்லையும் இருக்கு இங்கேயும் சத்து இருக்கு எல்லா இடத்துலையும் சத்து இருக்குது அந்த மனதிலையும் சத்து சித்து பிரதிபிம்பிக்குது ஆனால் எப்போ தெரியுதுன்னு சொன்னால் மனம் சஞ்சலமற்றி இருக்கிற பொழுது அமைதியாக இருக்கும் பொழுது விக்ஷேபமற்றி இருக்கும் பொழுது எப்படி கண்ணாடி சுத்தமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய பிம்பம் தெரிகிறதோ அதுபோல சுத்தமான மனதில் விக்ஷேபம் இல்லாத மனதில் அமைதியான மனதில் அது தெரிகிறது வெளிப்படுகிறது அந்த அனுபவம் இருக்கிறது இதற்கு எந்த விஷயமும் தேவையில்லை இந்திரியங்களும் தேவையில்லை ஆகவே சத்பிரம்மன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுபவமாக இருக்குங்கிறத நிறுவனம் பண்ற ஒரு வீட்டில் யாருமே இல்லை பார்த்துட்டு வர சொல்றான் ஒரு வீடே சூன்யமா இருக்கு யாருமே இல்லை ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லும் பொழுது யார் இருப்பா சொல்பவன் இருந்ததே ஆகணும் ஒருத்தருமே இல்லைன்னு சொல்கிறது ஒருத்தர் இருந்தாகணும் ஒருத்தர் வந்தாரு தேண்டியில இருந்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேலே நிசப்தமாக இருக்கும் இந்த ஆசிரமே ஆசிரமே நிசப்தமாக இருக்கும் வந்தேன்ட் ஒரு சைன் வாங்குறதுக்கு வந்தாங்க ஒரு நாள் நைட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் நான் மட்டும் உக்காந்துருந்தேன் நான் பெரியவர் கூட அன்றைக்கி இல்லை அவர் கேட்ட கேள்வியே ஒரே சூன்யமாக இருக்குது அப்படின்னாரு என்ன ஒருத்தருமே இல்லை நாரிக்கல்ல என்ன அப்போ நம்மளை நீக்க முடியாது நான் இருக்கின்றேன் என்ற உணர்வை எப்பொழுதும் நீக்க முடியாது அது அனுபவமாகவே இருக்கிறது ஆகவே சத்பிரமன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாற்பத்தி நாலாவது சுலோகத்தில் சத்பிரம்மன் இருக்கிறதுங்கிறத அனுபவ ரீதியாக நிறுவனம் பண்ணுறார் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாலே அதே நிறுவனம் பண்ண பார்க்கலாம் நாற்பத்தி நாலுக்கு அர்த்தம் பார்க்கலாம் சத்வஸ்து சுத்தம் இதில் சிலதில் தத்வஸ்துன் இருக்கும் இதில் தத்வஸ்துன் இருக்கு ரெண்டு ஒன்று நம்ம புக்கில் தத்வஸ்துன் இருக்குது சில புக்கில் சத்வஸ்துன் இருக்கும் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் அந்த வஸ்து அல்லது சத்பிரமணான வஸ்து அதாவது சத்தாக இருக்கின்ற வஸ்து சத்வஸ்து அல்லது தத்வஸ்து சுப்தம் அடுத்த வார்த்தை சுத்தம்னா நாமரூபங்களற்ற சுத்தமான நாமரூபங்களற்ற சுத்தமான சத்வஸ்து சத்தாக இருக்கின்ற வஸ்து ரெண்டாவது வரி முதல் வார்த்தை தூஷ்ணீம் ஸ்திதவ் தூஷ்ணீம்னா அமைதியாக எது அமைதியாக மனம் அமைதியாக ஸ்திதவ் இருக்கும் பொழுது ரெண்டாவது முதல் வார்த்தை தூஷ்ணீம் ஸ்திதவ் இருக்குது அமைதியாக மனங்கிறத சேர்த்துக்கணும் மனம் அமைதியாக ஸ்தித இருக்கும் பொழுது முதல் முதல்வரில் நம்ம மூணாவது வார்த்தை ஸ்வஸ் மாபிகி ஸ்வஸ் மாபிகி ஸ்வஸ்மாபிகின்னா எங்களால் அத்வைதிகளான எங்களால் நிச்சிதைஹி அடுத்த வார்த்தை நிச்சயதைஹி நிச்சயமாக அனுபவியதே அனுபவிக்கப்படுகிறது மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அத்வைதிகளான எங்களால் நிச்சயமாக அனுபவிக்கப்படுகிறது நம்மளால மட்டும் இல்லை எல்லாரும் அனுபவிக்கிறோம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இதுதான் சத்பிரமன் தெரிகிறது இல்லை அத்வைத தத்துவம் புரிந்தவர்களுக்கு இதுதான் சத்பிரமன் என்று தெளிவாக தெரிகிறது இரண்டாவது வெறியில் கடைசி வார்த்தை சூன்யத்வம் சூன்ய புத்தேச்ச அப்படின்னு இருக்கு சூன்ய புத்தேச்சா சூன்யம் என்கின்ற எண்ணம் அப்பொழுது அதாவது சத்வஸ்து அனுபவிக்கப்படுது அப்போ சூன்யம் என்கின்ற எண்ணமும் இல்லை ஒன்றுமே இல்லை என்கின்ற எண்ணமும் வர்ஜநாத் இல்லாத காரணத்தினால் அந்த சூன்ய புத்தேச்சக் முதல் வார்த்தை ந சூன்யத்துவம் அது சூன்யமும் நான் இல்லைங்கிற எண்ணமே நம்மளுக்கு கிடையாது அந்த எண்ணம் அப்போ இருக்கிறதில்ல இருக்கிறேங்கிற உணர்வுதே இருக்கு அதனால் எந்த எண்ணமும் இல்லாததை சூன்யம் என்று சொல்லிவிட முடியாது அப்படிங்கிறார் அது சூன்யமும் அல்ல என்ன அர்த்தம் சொன்னால் மனம் விக்ஷேபமற்று சுத்தமாக அமைதியாக இருக்கும் பொழுது இந்த சத்வஸ்து அனுபவிக்கப்படுகிறது அப்பொழுது சூன்யம் என்ற எண்ணமும் இல்லாததால் அது சூன்யமும் அல்ல அது இருத்தல் சத்பிரம்மன்தான் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் என்ன கருத்துனா சத்வஸ்து இருக்கிறது எப்படி எங்களால் அனுபவிக்கப்படுகிறது எப்போ அனுபவிக்கப்படுகிறது மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அனுபவிக்கப்படுகிறது சரி மனம் அமைதியாக என்ன எப்படியே நாமரூபங்கள் அற்ற மனத்துல மனசில் நாமரூபங்கள் இல்லைன்னு சூன்யம் சொல்லிடலாமான்னா சூன்யங்கிற எண்ணம் அப்போ கிடையாது எனக்கு இருக்கிறேங்கிற எண்ணமே இருக்கு அதனால சூன்யமும் அல்ல அப்படிங்கிறது இந்த கருத்தில் முடிஞ்சு அடுத்தது இந்த சூன்யங்கிற எண்ணம் இல்லைன்னு சொல்றீங்க சத்துங்கிற எண்ணமோ அது இருக்காப்ப இருக்கிறேங்கிற இருக்கு சத்துங்கிற எண்ணம் நான் இருக்கேன் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா அதுக்கு பதில் அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் சத்துங்கிற எண்ணம் தேவையில்லைங்க அதுக்கு விளக்க அடுத்த சொல்கிறார் ஏன்னா இருக்கு அவ்வளோதான் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படி இருந்தால் தூக்கத்தில் தூங்கலே நாயிடும் விழிச்சு அது பதிவாக இருக்குது அது அடுத்த சுலோகத்தில் நாற்பத்தி விளக்க சொல்கிறாரு சுலோகம் நாற்பத்தஞ்சு படிக்கலாம் இந்த வர்ற சுலோகங்கள்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் திருப்ப திருப்ப கேட்டிங்கன்னா புரியும் நம்மளுக்கே ஒரு விட படிச்சுட்டு கிளாஸ் எடுத்தாலும் ரெண்டாவட படிக்கும்போது சந்தேகம் வரும் அப்படிலாம் இருக்கும் இந்த டெக்ஸ்டெல்லாம் கொஞ்சம் புத்தியை தீட்டுறதுக்காக சொல்லக்கூடிய டெக்ஸ்ட்லோகம் நாற்பத்தஞ்சு படிக்கலாம் நிர்மணஸ்தக்தகத்வசாட்சி சிபேஸ் மாத நிஷ்மா மனம் அமைதியாக இருக்கும் பொழுது சத்புக்தியும் இல்லையே என்ற சந்தேகம் வந்தால் அது தேவையில்லை அப்படிங்கிறார் சூன்யம் என்ற புத்தி இல்லாதது போல் சத் என்ற புத்தியும் இல்லையே அப்படிங்கிற சந்தேகம் வரலாம் என்ன சொல்கிறாருன்னா அந்த சத்புக்தி தேவையில்லை ஏன்னா அது எப்பொழுதும் சுயம்பிரகாசமாக இருக்கிறது சாக்ஷி மனம் வெளிப்படாத நிலைக்கு சாக்ஷி மனம் வந்து விக்ஷேபம் இல்லாமல் எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்குது என்பதை காட்டுகின்ற சாட்சி அது அறிவிக்கும் சாட்சி அது அந்த எண்ணம் நான் வந்து இருக்கிறேன் இருக்கிறேங்கிற உணர்வோடு இருந்தால் தூங்கவே வராது தூங்க மாட்டோம் அதே மாதிரி மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அது வந்து அந்த மனம் அமைதியை காட்டுகின்ற சாட்சியாக இருக்கிறது அந்த சத்புத்தி அந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கிறேங்கிற எண்ணமும் இல்லை மனசில் எந்த எண்ணமும் இல்லை ஆனால் விழிச்ச பிறகு இருந்தேங்கிற உணர்வு வருது அங்கே ஒரு பதிவாயிருக்கு ஏன்னா அந்த சாட்சி மட்டும் அந்த எண்ணங்கள் இல்லாததை அது காட்டியதால் அந்த அனுபவம் இருந்தால்தான் நம்ம விழிச்ச பிறகு சொல்ல முடியும் அனுபவம் இல்லாமல் சொல்ல முடியாது இருந்தேன் என்ற அனுபவம் அங்கு பதிவாயிருக்கு ஆனால் அப்போ இருந்துகிட்டு இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை மனசு அப்போ மனம் ஒடுங்கியிருக்கு அதை வந்து அந்த சாட்சி சைதன்யம் அதை வந்து பதிவாக இருக்கிறதுனால நம்ம வந்த உடனே தெரியுது அப்படிங்கிறார் அனுபவம் இல்லாமல் சொல்ல முடியாது இருந்தேன்னு அந்த அனுபவம் இருக்குது அப்போ நான் இருக்கேன் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் தூக்கம் தூக்கம் இல்லையேன்னு அந்த அமைதியும் இல்லாம ஆயிரும் முடிஞ்ச பிறகு வந்துடும் சமாதி நிலையே அப்படித்தானே சமதி டைமே தெரியாது போகிறதே தெரியாது இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துருந்தேன்னு தெரியும் அது மாதிரி ஆழ்ந்த உறக்கம் அப்படித்தான் அதாவது ஓர் அறையில் இப்போ வெளிச்சம் இருக்கு இங்கே இங்கே வெளிச்சமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த வெளிச்சமே இல்லை இருட்டாக இருக்குது இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்குமே சொல்ல முடியுமா இன்னும் பொருள் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ வெளிச்சம் இருந்தால் தான் பேர் இருக்கும் பேர் உட்காந்துருக்காங்க இத்தனை சேர் இருக்குது இந்த டேபிள் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்கிறோம் சரி ஒன்று ஊடல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இருட்டாக இருக்குது அப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இருட்டார் தான் சொல்ல முடியுமா அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு வெளிச்சம் வேணும் வெளிச்சம் இருந்தாத்தான் இங்கே பொருள் இருக்குன்னு சொல்ல முடியும் பொருள் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படி சாட்சி சைதன்யம் இருந்தால்தான் மனதில் இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து போகின்றது என்பதும் தெரியும் மனதில் ஒரு எண்ணமும் வரவில்லை என்பதும் அந்த வெளிச்சம் இருந்தால் தெரியும் அந்த சாட்சி சைதன்யங்கிற வெளிச்சம் இருந்தாலும் தெரியும் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதுக்கு வெளிச்சம் வேணுமா வேணாமா இருக்குன்னு சொல்றதுக்கு வெளிச்சம் வேணும் தெரியும் இல்லைன்னு சொல்றதுக்கு வெளிச்சம் வேணும் இந்த பொருள் இந்த அறையில் பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்கணும்னா வெளிச்சம் இருந்தாலும் சொல்ல முடியும் எல்லாம் லைட் ஆஃப் ஆயிடுச்சு இருக்கு நேரத்தில் உட்காந்துருக்கோம் அந்த அந்த அறையில் யாராவது உட்காந்து எப்படி சொல்லுவீங்க வெளிச்சம் வேணும் இல்லைன்னு சொல்றதுக்கு வெளிச்சம் வேணும் இருக்குன்னு சொல்றதுக்கு வெளிச்சம் வேணும் அதுபோல் இந்த சாட்சி சைதன்யம் மனதில் இல்லை என்பதையும் எண்ணம் இல்லை என்பதையும் காட்டுகின்றது மனதில் இந்தந்த எண்ணங்கள் வருகிறது என்பதையும் காட்டுகிறது அது சாட்சியாக விளங்கி கொண்டு இருக்கிறது ஆனால் அதுதான் சாட்சிங்கிறது யாருக்கு தெரியும் சொல்கிறார்னு சொன்னால் மனிதர்களுக்கு அத்வைதிகள் என்னது மாதிரி பக்குவமுள்ள மனம் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் அதுதான்ங்கிறது இருக்குது ஆனால் இதுதான்ங்கிறது தெரிகிறது இல்லை இப்போ கயிறு இருக்குது பாம்பு இருக்குது அறகுறையான வெளிச்சத்தில் கைத்த பாம்பாக பார்க்குறோம் அது பாம்பு இல்லைன்னு தெரிகிறது வெளிச்சம் வேணும் வெளிச்சம் இருந்தால் தான் பாம்பு இல்லைன்னு சொல்ல முடியும் நல்ல வெளிச்சம் இருந்தால் இல்லை பாம்பு இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லை என்று சொல்வதற்கும் அது வெளிச்சம் வேணும் மனதில் எண்ணம் இல்லை என்பதையும் இந்த சாட்சி சைதன்யம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது இவ்வளோதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் இதில் பெருசு இது மட்டும் சொல்லியிருக்கிறாரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தலாம் ஸ்லோகம் நாற்பத்தஞ்சு என்ன கேள்வினா சூன்யம் இல்லைன்னு சொல்லியாச்சு சூன்யம்ங்கிற எண்ணம் இல்லை அமைதியா இருக்கும்போது சத்துங்கிற எண்ணம் இல்லையே அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான் அது தேவையில்லை அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறது இந்த சுலோகத்துடைய தாத்பரியம் சத் புத்திகி அபி சத்புத்தேர் அபின் இருக்குன்னா சத்புத்திஹி அபி சத்புத்தியும் சேன் நாஸ்தி சேன் நாஸ்தின்னா சேத் நாஸ்தி இல்லை என்ற சத் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறேன் இருக்கின்றேன் என்ற புத்தியும் இல்லை என்ற சந்தேகம் வந்தால் சத்புத்தேகே அபி சேத் நாஸ்தி சத்புத்தியும் இல்லை என்ற சந்தேகம் வரும் மாஸ்து அஸ்ய மாஸ்த் வஸ்யன் மாஸ்து அஸ்ய பிரிச்சம்னா மாஸ்துன்னா தேவையில்லை அந்த புத்தி தேவையில்லை சத்புத்தியும் தேவையில்லை அதற்கு காரணம் சேர்த்துக்கணும் அதற்கு காரணம் அஸ்ய அடுத்த வார்த்தை ஸ்வ பிரபத்வதக ஸ்வபிரபத்வதக அஸ்ய அஸ்யனா அது ஸ்வயம்பிரகாசமாக இருப்பதால் அது எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிறது அந்த என்ன வரணுங்கிறது அவசியம் இல்லை சொல்லும்ல ஒரு விளக்கை விளக்கு இனி விளக்கு தேவையில்லை சூரியன் எல்லாத்தையும் விளக்குது சூரியனை விளக்குறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை அதுக்கு ஒரு எண்ணம் தேவையில்லை அந்த சத் இருக்கிறது என்ற எண்ணத்திற்கு அதை வந்து ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரணுங்கிறது அவசியமில்லை அது தானாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் அது சுயம் பிரகாசமாக இருப்பதால் நிர்ம் நிர்மக் நிர்மணஸ்கத்வம் நிர்மண்துவம் அஞ்சாவது வாக்கிய ரெண்டாவதுல முதல் வார்த்தை நிர்மனஸ்துவம் அப்படின்னா மனதின் அமைதிக்கு சாட்சித்வாத் அடுத்த வார்த்தை சாட்சியாக இருக்கின்றது அது சுவம் பிரகாசமாக இருக்கிறது மனம் அமைதியாக இருக்கிறது என்பதையும் அதுதான் காட்டிக்கொண்டிருக்கிறது நிறுணாம் நிறுணாம் கடைசி வார்த்தை தகுதியுடைய மனிதர்களுக்கு நிறுணாம்னா மனிதர்களுக்கு இங்கே தகுதியுடைய மனிதர்களுக்கு சண் மாத்திரம் சுகமம் சண்மாத்திரம் சுகமம் அந்த மிருனாவுக்கு முதல் முன்னாடி இருக்க பாத்திர சண்மாத்திரம் சுகம் சண்மாத்திரம் சத் சத் சுரூபம் மட்டும் இருக்கிறது என்பது மட்டும் சுகமம் மிக தெளிவாக விளங்குகின்றது மனதின் அமைதிக்கு சாட்சியாகவும் இருக்கின்றது அது தகுதியுடைய மனிதர்களுக்கு இருக்கிறது என்பது மிக தெளிவாக விளங்குகின்றது இந்த ஸ்லோகத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் சூன்யங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னான் சூன்யம் என்ற புத்தி இல்லாதது போல் இந்த சத் என்ற புத்தியும் இல்லையே என்ற சந்தேகம் வந்தால் அந்த சத்துக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் காரணம் அது ஸ்வயம்பிரகாசமாக இருக்கிறது இமைப்பொழுதும் நீ நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு சொன்னது போல எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கின்றது என்னமற்ற மனதிற்கு அது சாட்சியாக இருக்கிறது இந்த சத்வரூபம் இறக்கிறது என்பது யாருக்கு விளங்குது தகுதியுடைய மனிதர்களுக்கு மட்டும் விளங்குகிறது இப்போ இந்த ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறில் சத்வரூபம் சத்பிரமன் இருக்கிறதுங்கிற சொல்கிறார் நம்ம எல்லாம் அந்த மந்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும் எது சாந்தோகி உபனிஷர் மந்திரத்தோட இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத் மட்டும் இருந்தது அது ஏகம் ஏவம் அத்விதீகமாக இருந்தது அந்த வார்த்தையை நல்லா ஞாபகத்துக்கிறேன்னா இவைகள் எல்லாம்ங்கிறது பார்த்துட்டோம் அதுதான் பஞ்சபூத விளக்கத்தை சொன்னார் அது எப்படி அது மட்டுங்கிறதுக்கு நாபரூபங்கள் அற்று இல்லைன்னு சொன்னார் ஏகம் ஏவம் அத்விதீகத்தை பார்த்துட்டு இப்போ சத்து இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல அது எப்படி இருக்குது அப்படின்னு நிரூபணம் பண்ணுறாரு அனுபவமாக இருக்குது சுயம்பிரகாசமாக இருக்கு முதல் ஸ்லோகத்தில் அனுபவமாக இருக்குது இங்கே அந்த விளக்கம் இனி ஒன்று தேவையில்லை சுயம்பிரகாசமாக எப்பொழுதும் விளங்கி கொண்டு இருக்குன்னு சொல்லி இந்த சுலோகத்தில் சொல்லிட்டார் நாற்பத்தி அந்த கருத்தை நிறைவு பண்ணுவார் அங்கே என்ன பண்ணுறாருன்னா ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லி அங்கே ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்த போகிறார் நாற்பத்தி வார்த்தையை அறிமுகப்படுத்த போகிறார் பிறகு நாற்பத்தி ஆறில் அந்த வார்த்தையை மாயங்கிற அறிமுகப்படுத்தின உடனே அந்த மாயைக்கு விளக்கம் சொல்லி திருப்பி மாயா வச்சார பெருசாக அப்படியே ஒரு கன்டினியூட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வித்யாரண்யர் வந்து சொல்கிறத பார்த்திங்கன்னா ஒரு அழகர் இருக்கும் அங்கே எதுலேயுமே ஒரு தொடர்ச்சி இருக்குது நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதேன்னு தெரியாது அது அடுத்த ஸ்லோகம் இந்த சத்பிரமன் இருக்கிறதுங்கிறதுக்கு ரெண்டு உதாரணத்தோடு சொல்ல போகிறாரு